தலைப்பு இரண்டு பிண்ட ஒளியும் அண்ட ஒளியும் பிண்ட ஒளி ஆவன ஆன்ம ஒளி ஜீவ ஒளி மன ஒளி கண்ணொளி அண்ட ஒளி ஆவன அக்னி ஒளி சூரிய ஒளி சந்திர ஒளி நட்சத்திர ஒளி